ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கள்ங்கிற தலைப்பிலே அம்மாசோமவாரவிரதம் விஷயமாக மகாபாரதத்தில் சொல்லப்படக்கூடியதான சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியஆள்ட தன் மனதில் இருக்கக்கூடியதான தாபங்கள் மன வருத்தம் அனைத்தையும் சொல்லி இதற்கு சரியான ஒரு உபாயம் சரியான பரிகாரத்தை நீங்கள் சொல்லணும்னு பீஷ்மாச்சாரியாள்கிட்ட கேட்கிறார் அதற்கு பீஷ்மாச்சாரியால் சமாதானம் சொல்கிறார் யுதிஷ்டர்க்கு நீ ஒன்றும் தவறான முறையில் நாம் நம்முடைய பந்துக்களை அடிச்சுட்டோமோன்னு நினைக்காதே தர்மத்திற்காகத்தான் யுத்தம் நடந்திருக்கு தர்ம யுத்தம் தான் இது தவறாக செய்யப்பட்டதான யுத்தம் இல்லை துரியோதனன் செய்வது சரின்னு யாரெல்லாம் சொல்லி வந்தாலோ அவர்கள் அனைவருமே தவறு செய்தவர்களாக ஆகிறார்கள் ஒருவன் தப்பு பண்ணுறான்னா அவன் செய்கிறது தப்புன்னு சொல்லணும் அவனோடு பின்தொடர்ந்து கூடாது அப்படி யார் அவன் செய்கிறது சரின்னு சொல்கிறாளோ அது ஒரு பாபம் அவனோடு அவன் செய்யக்கூடியதான தவறுக்கு துணை போகிறது அதைவிட பாபம் இந்த ரெண்டு பாபமும் செய்த காரணத்தினாலே தான் நான் இப்படி அம்புகள் உடம்பில் தொலை போட்டு உடம்பு பூரா செலடையாக போயும் கூட நான் உத்தராயணத்திற்காக காத்திருக்கேன் இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வந்ததற்கு ஒரு துஷ்டனோடு துணை போனது தான் காரணம் தெரியறது ஆனால் சில பிரதிஜைகள் செய்ததுனால நான் இந்த பாபத்தை அனுபவிக்க வேண்டி வந்தது அதனால் நீ அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ தைரியமாக இருக்கணும் தர்ம வழியில் நாம் யுத்தம் செய்து ஜெயத்தை அடைஞ்சு ராஜ்யத்தை நாம் அடைஞ்சிருக்கோங்கிற எண்ணம் உனக்கு இருக்கணும் இனி இதுபோல் யுத்தம் இன்னொன்றும் நடக்கக்கூடாது அப்படி நீ இந்த ராஜ்யத்தை நடத்தணும் உன் முகத்தை பார்த்தாலே தெரியறது நீ ரொம்ப துக்கப்படுற ரொம்ப வருத்தப்படுறேன்னு தெரியுது இவ்வளோ வருத்தம் ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடாது ராஜா அப்படி சுத்தனாக இருக்கணும் மனத்தெளிவோடு இருக்கணும் அப்போ தான் ராஜ்யம் நல்லா நடக்கும் ராஜாவுக்கே குழப்பம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஜனங்கள் எப்படி சௌக்கியமாக இருக்க முடியும் ஆகையினாலே நீ அதற்கு உடனே ஒரு பரிகாரம் என்ன பண்ணணும் தெரியுமா நீ ஸ்ருணுராஜன் பிரபக்ஷியாமி விரதானாம் உத்தமம் விரதம் எஸ் எஸ்மரணமாத்திரேன சந்ததி சிரஜீவினி ஒரு அந்த விரதத்தை சொல்கிறேன் அது அந்த விரதத்தினுடைய சரித்திரத்தை கேட்டாலே சந்ததிகள் இல்லாதவர்களுக்கு சந்ததிகள் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்த பிறக்கும் மனசு ரொம்ப சுத்தமாக ஆகும் மனசில் உள்ள குழப்பங்கள்லாம் தீரும் அப்படிப்பட்ட ஒரு விரதம் இருக்கு நான் சொல்கிறேன் கேள் அமாவாஸ்யா யதா பார்த்தா சோமவார யுதா பவேத்து தஸ்யாம் அஸ்வத்தம் ஆகத்தியாக ஜனார்தனம் அமாவாசியும் சோமவாரமும் சேர்ந்து சோமவாரத்தோடு கூட அமாவாசையாக என்றைக்கு வருதோ அன்றைய தினத்தில் அரச பூஜை பண்ணணும் அஸ்வத்த போய் பூஜை பண்ணணும் பண்ணினால் அனைத்து தேவதைகளும் திருப்தி अष्टोत्तर சதம் குறியாது தஸ்மின் விரட்சே பிரதட்சிணான்னு அப்படி பூஜை பண்ணிவிட்டு 108 எட்டு தடவை பிரதக்ஷம் வரணும் நூற்றி எட்டு தடவை சுத்தனும் அரசமரத்து ஏன்னா ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியது இந்த விரதத்திற்கே என்ன பெயர் தெரியுமோ இல்லையோ வரதராஜமிதம் ராஜன் விஷ்ணோ பிரீத்திகரம் சுபம் வரதராஜம்னு பேர் விரதங்களுக்குள்ளேயே சிறந்த விரதம் இந்த அம்மா சோமவார விரதம் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியது மாத்திரமில்லை ருதராதிலய பிரசீதந்தி ததாத்மக மூர்த்தித்யாத்மகோஸ்வத் சர்வேவமயஸ்தூஜைய வேதவசேஷ்டாண்டூமா விஷ்ணு பரமேஸ்வரன் சொல்லக்கூடியதான மும்மூர்த்திகளும் பூஜை பண்ணப்படுறா இந்த அரச மரத்தை பூஜை பண்ணுறதுனாலே மேலும் அஸ்வத்தம் அரசமரத்திற்கு வேதவட்சகான்னு பேர் அப்படி வேதத்தினுடைய சுரூபமாகவே இருக்கக்கூடியது அரசமரம் ஆகையினாலே அரசமரம் எங்கே இருந்தாலும் வெட்டப்படாது அரசமரத்தை வெட்டினால் குலக் குலம் நாசமாக போயிடும் அரச மரத்தை வெட்டக்கூடாது அரச யார் வெற்றானோ அவனுடைய வம்சத்தவர்கள் வேத வம்சத்தையே விட்டு விலகி போய்ட்றார் அப்படி வேதவட்சமாக அரசமரம் இருக்கிறதுனாலே அந்த அரசமரத்தை பூஜை பண்ணினால் சர்வதேவமயஸ்ததா எல்லா தேவதைகளின் சொரூபமாகவும் அரசமரம் ஆகிறது அத்தனை தேவதைகளையும் பூஜை பண்ணினால் பலன் கிடைக்கிறது அன்றைய தினத்திலே அஸ்வத்த பூஜை பண்ணுறதுனாலே உத்தராம்காரய பிராஜ கர்ப்போஜீவிதமாப்ஸ்யி பவிஷ்யதி குணேஷ்புத்திர ஸ்ரிசுலோகேஷு விஸ்ரதா நீ இந்த இந்த விரதத்தை நீ பண்ணு மனசு அமைதியாக ஆகும் மேலும் உனக்கு நல்ல ஆரோக்கியமான தர்ம வழியில் இருக்கக்கூடியதான அடுத்த சந்ததிகள் உனக்கு ஏற்படும் குழந்தைகள் பிறந்துவிட்டோம்னா உனக்கு இந்த துக்கம் போயிடும் பேரன் எல்லாம் பிறந்தால் பேரன் பேத்திகளோடு விளையாடுறது அப்படி இருந்தால் உனக்கு இந்த துக்கம் குறையும் சந்ததிகள் உனக்கு ஏற்படும் குழந்தைகள் பிறந்தால் உனக்கு மன அமைதி கிடைக்கும் மேலும் அடுத்த தலைமுறை அவர்களுக்கு தர்மங்களை நிறையா சொல்லி அவர்களுக்கு இந்த ராஜ்ஜத்தினுடைய அவசியம் ஒவ்வொரு க்ஷத்திரியனும் எப்படி வாழணும் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது இதில் உன்னுடைய ஜீவிக்க போகணும் இந்த வயசு இனிமீது உனக்கு ஆயுஷ்காலம் அப்படி போகணும் குழந்தைகளுக்கு நல்லவேகளை சொல்கிறது உனக்கு தெரிஞ்சதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படி குழந்தைகளோடு விளையாடுறதுன்னு உனக்கு தேவை நீ இந்த வருத்தத்தை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு பீஷ்மாச்சாரியால் சொல்கிற சுருத்வா பிதாமகப் புரோக்தம் பிரத்யுவாச்ச யுதிஷ்டிரஹா அப்படி பீஷ்மாச்சாரியால் சொல்கிறதை கேட்டுட்டு யுதிஷ்டிரர் இந்த விரதம் எப்படி பண்ணணும் தத்விரத்தம் விரத ராஜாக்கியம் விஸ்தரேண பிரகாஷயா கேனப்பிரகாசிதம் மர்த்தியே கேனேதம் விஹிதம் விபோ இந்த விரதம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு விரதராஜம்னு சொன்னே விரதங்களுக்குள்ளே மிக சிறந்த விரதம்னு சொன்னே இந்த விரதம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு யார்னாலே இந்த விரதம் தெரிய வந்தது யார் இந்த விரதத்தை செய்தால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படிங்கிறத விரிவாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு யுதிஷ்வரர் கேட்கிறார் அப்போது பீஷ்மாச்சாரியால் ஒரு சரித்திரத்தை யுதிஷ்வரருக்கு காண்பிக்கிறார் இந்த அமாசோமவார விரத சரித்திரத்தை அது என்ன சரித்திரங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்